சச்சிதானய கிருஷ்ணா க்ளிஷ்டிணே நமோ வேதாந்தியிணே கிருஷ்ணாய லோகம்ேதாஜாஸேல முனி சகசிரமூர் புருஷோத்தமஸே சகசிரம் பிரருச்சேரே ஜன்மராதி சத்துர்மூர்த்திச்சதுபாஹுச்சுர் சத்துராத்மா சா சேதவிதே கபர்மூர்த்தி சத்துர் பத்துகா இந்த மூணு நாமக்களுக்கும் அர்த்தம் பார்த்தோம் கடைசி வகுப்பில் இப்போ சதுர் கி அப்படிங்குற நாமாக்க அர்த்தம் பார்க்க போகிறோம் ஆசிரமாணம் வர்ணாநாம் ஆசிரமாணாம் வர்ணனாம் சத்துர்ணாம் சத்துர்ணாம் எதோக்தாரிணாம் கதி யோக்தாரிணாம் கதி சதுர் கதி அதாவது நாலு ஆசிரமத்துக்கும் கத்தியாக இருக்கிறவர் ஆசிரியமாக இருக்கிறவர்னு அர்த்தம் ஆசிரமனாம் வர்ணாநாம் ஆசிரமங்கள் நான்கு பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்யாசம்னு சொல்லக்கூடிய நாலு ஆசிரமங்கள் தனி மனிதனுடைய வாழ்க்கை முறை வர்ணாநாம்ங்கிறது சமூகத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய தொழிற்குழுவாக இருக்கக்கூடியவர்கள் பிராமண கஷத்ரிய வைசிய சூத்ரர்கள் இந்த நாலு பேரும் யார் ஆசிரித்து தங்களுடைய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள் அதாவது அதில் இன்னொரு பதம் போட்டார் யதோக்தாரிணாம் பகவான் வந்து சாஸ்திர ரூபமாக அனுகிரகம் செய்திருக்கிறார் சாத்துர்வர்ணியம் மயாசிருஷ்டம் குணகர்ம விபாகஷா அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்கிறார் இப்போ பிராமண विशाम, शूद्राणांच, சூத்ராணாஞ்ச பரந்தப்ப கர்மானி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணை அப்படின்னு பதினெட்டாம் அத்தியாயத்திலையும் சொல்லியிருக்கிறார் கீதையில் ஆக எல்லாரும் பகவான பகவானுக்கு கட்டுப்பட்டு கடவுளை சார்ந்திருந்து தங்களுடைய சமூக வாழ்க்கை முறையையும் தனிமனித வாழ்க்கை முறையையும் கடைபிடிக்கிறார்கள் நான்கு ஆசிரமங்களுக்கும் நான்கு வர்ணங்களுக்கும் கதியாக இருப்பவர் பகவானை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தின் தலைவனாகிய பகவானை கடவுளை சார்ந்திருந்து இந்த நான்கு ஆசிரமத்தினரும் நான்கு வர்ணத்தினரும் பகவானால் உபதேசிக்கப்பட்ட சாஸ்திரங்களை பின்பற்றி பகவானையே சார்ந்திருக்கிறார்கள் ஆகவே சதுர்ணாம் கதிகி சதுர்கதிகி சதுர்ணாம் ஆசிரமானாம் சதுர்ணாம் வர்ணாநாம் சதுர்ணாம் யதோக்த காரிணாம் அந்தந்த அதை ஏற்றுக்கொண்டு கடைப்பிடிக்கணுமே பகவான் எதோக்த முறைப்படி சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை அந்தந்த வர்ணத்துக்கு தகுந்தபடி அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்தபடி அவர் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் ஆகவே சதுர் கத்தியாக இருப்பவர் ஆக சதுர்ணாம் ஆசிரமானாம் கத்தையே நமஹா நான்கு ஆசிரமங்களையும் ஆசிரமங்களுக்கும் சார்பாக இருப்பவரே கத்தியாக இருப்பவரே புகலிடமாக இருப்பவரே பகவானை கெட்டியாக பிடிச்சிண்டு சாஸ்திரத்தை பகவானுடைய ரூபமாக இருக்கிற சாஸ்திரத்தை உறுதியாக பற்றி அதன்படி வாழ்கிறவர்கள் அவர்களுக்கு அந்த பகவான் கத்தியாக இருக்கார் அந்த நான்கு ஆசிரமத்திற்கும் நான்கு வர்ணங்களுக்கும் அனுகிரகம் செய்யக்கூடியவராக அந்த இதனுடைய பலனை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் அப்படி அதனால் அவருக்கு பேர் சதுர்கதி சதுர்கதையே நமஹா அப்படின்னு நாமம் அடுத்தது சதுராத்மா ராகத்வேஷாதிரகி தத்வாத் ராகத்வேஷாதிரஹி தத்வாத் சதுரஹா ஆத்மா சர ஆமா மன அனி மனோக்காரச்சி மனோக்காரச்சி அந்தமாதைய அந்தமாத சதுராத்மாங்கிறதுக்கு அர்த்த சொல்கிற ஏற்கனவே இது இருபத்தெட்டாவது ஸ்லோகத்தில் வந்திருக்கு இந்த சதுராத்மா சதுர்வியூகஸ் சதுர்தம்ஷ்டஸ் சதுர்புஜா அப்படின்னு இது தொண்ணூற்றி அஞ்சாவது ஸ்லோகம் நம்ம படிக்கிறது இப்போ அங்கே ஏற்கனவே அங்கே இந்த நாம சொல்லப்பட்டிருக்கு சதுராத்மா அங்கே அர்த்தங்கள்லாம் அங்கே தனியாக சொல்லப்பட்டிருக்கு இங்கே புனருக்தி இல்லாமல் சொல்லியிருக்கார் அதாவது கூறியது கூற்றல் கூறல்கிற குற்றம் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அதாவது திறமை வாய்ந்த மனசு இவருக்கு இருக்குது அப்படின்னா எதனால விருப்பு வெறுப்பு கிடையாது வேண்டுதல் வேண்டாமை இலான் இந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு சாமர்த்தியம் ஆசை இல்லாமல் இருக்கிறது எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது மனசனுடைய மனசை ஜெயிச்சதோட அடையாளம் உலகமே ஆசையினாலேயும் எதிர்பார்ப்புகளாலையும் அலக்கழித்து கொண்டிருக்கு மனசு இந்த மனசை நமக்கு கையாள தெரியல மனசில் ரொம்ப பிரச்சனை பண்ணுறது ஆசையும் எதிர்பார்ப்புகளும் தான் அதாவது டிசையர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு டைப் ஆஃப் டிசையர் தான் இருந்தாலும் நாம் அதை பிரித்து சொல்கிறோம் ஆக மனசை ஆளதுங்கிறது சாமர்த்தியம் வேணும் சதுரகான சாமர்த்தியம்னு அர்த்தம் மாணிக்க வாச்சகர் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் சதுரர்ன்னு சொன்னால் சாமர்த்தியசாலின்னு அர்த்தம் அந்த பாட்டுக்கு அர்த்தம் உன்னை நீ எனக்கு கொடுத்துட்ட என்னை நான் உனக்கு கொடுத்துட்டேன் நம்ம ரெண்டு பேரில் யார் சாமர்த்திய புத்திசாலி அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் சொல்கிறார் எங்க நான் எனக்கு உன்னை நீ உன்னை எனக்கு கொடுத்ததுனால நான் வந்து ஆனந்தத்தை அடைஞ்சேன் உன்னை நீ எங்கிட்ட கொடுத்துட்டேன் அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன் என்ன உனக்கு கொடுத்ததுனால நீ என்ன உனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிது உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை நான் துக்க ரூபி என்னால் உனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிது உனக்கு ஒன்றும் சந்தோஷம் கிடைக்கல ஆக நான் தான் சாமர்த்தியசாலிங்கிறார் இதில் ஒரு ரசமான ஒரு விஷயம் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் அப்படின்னு அந்த பாடலில் இருக்கு சிந்தைய கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரையுறை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இலங்கு ஓர் கைமாறே அப்படின்னு அந்த பாடல் செல்கிறது ஆக இந்த சாமர்த்தியம் ஆக ராகத்வேஷாதி ரகிதத்வாத்து சதுரஹா ஆத்மா மனஹா சதுரஹாண்ணர்த்தம் ஆத்மாக்கு மனசுங்கிறார் ஆத்மான இந்த இடத்துல சச்சிதானந்த ஆத்மா சைத்தன்யம்னு அர்த்தம் இல்லை சாமர்த்தியமான மனசை உடையவர் அதாவது மனதை ஆள்றார்னு அர்த்தம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம மனசை பண்ணிட்டால் நாமளும் பகவானாவே ஆயிடும் வேண்டுதல் வேண்டாமை இலான் பரமபூஜ்ய ஸ்ரீ தயான் சுவாமிஜி சொல்லுவார்கள் நாம் ஏற்கனவே வகுப்பில் சொல்லியிருக்கேன் அதாவது மகாலட்சுமி உங்கள்கிட்ட நித்தியவாசம் பண்ணணும்னா நீ எப்பவும் நாராயணனாக இருக்கணும் நாராயணன் ஆசை இல்லாதவர் ஆசை இல்லாதவனிடத்துல தான் செல்வம் தங்கி இருந்து சேவை பண்ணும் ஆசை இல்லாதவனுக்கு மகாலட்சுமி உதவி புரிவாள் அந்த மகாலட்சுமி வந்து நிறைய நல்லவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவார் நிலச்ச அனுகிரகம் பண்ணுவார் ராகத்வேஷாதி ரஹிதத்வாத்து ஆக நம்ம எல்லோரும் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம மனசில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பண்ணுறது தான் சாமர்த்தியம் விருப்பு வெறுப்பை ஜெயிக்கிறது தான் சாமர்த்தியம் உலகத்தில் என்ன வேணாலும் அடைஞ்சிடலாம் நிறையா ஆள் பலம் இருக்குது பணபலம் இருக்குது பதவி பலம் இருக்குது அதெல்லாம் நிற்காது நம்முடைய மனசை நாம் ஜெயிக்கணும் அதுதான் சாமர்த்தியம் அப்படி அர்த்தம் சொல்கிறார் சதுராத்மா அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் மனசில் இருக்கிற நாலு விதமான ஸ்வரூபமாக இருக்கிறது ஆத்மகத்வாத்வா ரெண்டாவது மீனிங் இது மனசில் இருக்கிற எண்ணங்களை வச்சு உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி ஒரு கரும்பலகை இல்லாத போர்டில் வந்து நம்ம எழுத்துக்களெல்லாம் எழுதுகிறோமோ அப்படி உள்ளத்தில் ஒரு முடிவை எடுக்கிறோம் ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா இதை செய்யலான்னு முடிவு எடுக்கிறோம் செய்ய முடிவு எடுக்கிறோம் அந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் மனசுன்னு பேர் இந்த விஷயங்களை அறிஞ்சுக்கிறதுக்கு பேரு புத்தின்னு பேர் நிச்சயாத்மிகா புத்தி இது வந்து ஆகாசம் இது வந்து வாயு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமே அந்த ஞான சக்தியை வந்து அந்த எண்ணங்கள் அதாவது முடிவெடுக்கும் எண்ணங்கள் முடிவெடுக்கிறது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற போது அந்த எண்ணங்களுக்கு மனசுன்னு பேர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து கோவில் இது விநாயகர் இது முருகன் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறோமே அது வந்து புத்தி அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அப்புறம் பழையதெல்லாம் நினைவுபடுத்தி ஒப்பிட்டு பார்க்குறோம் இல்லையா சில விஷயங்கள்லாம் நினைவுக்கு கொண்டு வரோமே அந்த எண்ணங்களுக்கெல்லாம் சித்தம்னு பேர் அப்புறம் இது எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒரு எண்ணம் இருக்கே அது அகங்காரம்னு பேர் அந்த எண்ணங்களை பிரிக்கிறோம் முடிவெடுக்கிற எண்ணங்கள் அறிகின்ற எண்ணங்கள் நினைவு எண்ணங்கள் நான் என்கின்ற எண்ணம் இதுக்கு இதெல்லாம் எதில் இருக்குதுன்னா உள்ளத்தில் இருக்குது இந்த நான்கு வகையான எண்ணங்களாக எண்ணங்களுக்கு ஆதாரமான உள்ளத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற இறைவன் அப்படின்னு அர்த்தம் அப்படி சதுர ஆத்மா நான்கு வகையான எண்ணங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற சித்தாக்கிய மனோபுத்தி அகங்கார சித்தாக்கிய அந்தகரண சதுஷ்ட ஆத்மகத்துவாத் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கரணம்னு பேர் அந்த மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மயமாக எண்ணங்களுக்கு ஆதாரமான உணர்வாக இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கார் சதுராத்மா வான் இருக்கிறதுனால அப்படியும் சொல்லலாம் ஆக மனதை ஆளுபவனாகவும் மனதில் உள்ள எண்ணங்களாகவும் காட்சி எழுப்பவர் அப்படின்னு அர்த்தம் சதுராத்மாவுக்கு அடுத்தது சத்துராத்மா சா படிக்கலாம் தர்மா காமமோட்சாமோருஷாச்சு பருஷாச்சி பயிறே அப்பர்வாங்க அர்த்தம் என்ன புருஷார்த்த சதுஷ்டயம் பதி அஸ்மாத்து உற்பாத்தியதே இறைவனிடமிருந்துதான் வாழ்க்கையின் குறிக்கோள்களாகிய நான்கும் வெளிப்படுகின்றன இறைவனை சார்ந்துதான் வாழ்க்கையின் குறிக்கோள்கள் வெளிப்படுகின்றன நான்கு வகையான குறிக்கோள்களாக விளங்குபவன் நான்கு வகை குறிக்கோள்களுக்கு ஆதாரமாக இருப்பவன் நான்கு வகை குறிக்கோளையும் அருள்பவன் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் பகவான்கிட்ட பூஜை பண்ணி நிறைய புண்ணியத்தை கொடுன்னு கேட்குறோம் புண்ணியத்தை கொடுக்குறார் அப்புறம் வந்து பொருளை கொடுன்னு கேட்டால் பொருளை அருள் பண்ணுறார் முயற்சியும் பண்ணணும் பொருளை பொருளுக்கான புண்ணியம் கிடைக்கிறது புண்ணியத்தின் மூலமாகவே பொருளை சம்பாதிக்கிறோம் அதே மாதிரி பொருளை கொண்டு புண்ணியம் செய்கிறோம் ஆக தர்மஹான்னு சொன்னால் புண்ணியம் புண்ணியம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு லட்சியம் அதுக்காக முயற்சி பண்ணுறது ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது சேவை பண்ணுறது இதெல்லாம் புண்ணிய காரியங்கள் அதனால் புண்ணியம் கிடைக்கும் அந்த செயல்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்புறம் பொருள் பின்னால் பலஸ்ருதியில் வருது இல்லையா அர்த்தார்த்தி பிராப்னு யா தர்மார்த்தி பிராப்னு யாத் தர்மம் அர்த்தார்த்தி சார்த்தமாப்னுயாத் காமானவாப்னுயாத் காமி பிரஜார்த்தி எல்லாருக்கு இல்லையா பந்த என்னது பத்தோமுச்சேத்த பந்தநாத் ஆஹா தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற புருஷார்த்தம் புருஷார்த்த சதுஷ்டயம் மனிதர்கள் இதற்கு தான் முயற்சி பண்ணுகிறார்கள் இந்த இதை அடையணுங்கிறது குறிக்கோள் அதனால் அதுக்கு பேர் புருஷார்த்தம் புருஷை அர்த்தத்தை பிரார்த்ததே இது புருஷார்த்தா புருஷார்த்தம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று குறிக்கோள்னு அர்த்தம் இன்னொன்று முயற்சின்னு அர்த்தம் ஆக குறிக்கோளுக்குத்தான முயற்சி பண்ணுறோம் பொருள் சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் பொருளை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு பொருளுக்கான முயற்சியை பண்ணுகிறோம் புலநின்பத்தை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு புலநின்பத்திற்காக முயற்சி பண்ணுகிறோம் புண்ணியத்தை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு புண்ணியத்திற்காக முயற்சி பண்ணுகிறோம் நிம்மதியை மோட்சத்தை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு ஞானத்தை அடைவதற்கு முயற்சி பண்ணுகிறோம் ஆகவே இதுக்கு புருஷார்த்த சதுஷ்டயம்னு பேர் இது ரொம்ப முக்கியம் சிறு வயசுலேயே இந்த நிச்சயம் வேணும் லலிதாசாஸ்திர நாமத்தில் கூட புருஷார்த்த பிரதான் இருக்குது பாருங்கள் ஆஹா மக்களுடைய முயற்சியை வெற்றி பெறச் செய்பவள் நம்ம இந்த கடவுளை பிடிச்சின்னு இதெல்லாம் முயற்சி பண்ணால் ஒழுங்காக இருக்கும் எல்லாம் ஆஹ தர்மார்த்த காம மோக்ஷாக்கிய சதுர் புருஷார்த்த சதுஷ்டயம் பவதி அஸ்மாத்து உற்பத்தியத்தை இவரிடமிருந்து அதெல்லாம் கிடைக்கிறது நமக்கு பொருளை அவர் தான் அனுகிரகம் பொருளை அவர் தான் அனுகிரகம் வென்றார் புலனின்பம் காமத்தை அவர் தான் அனுகிரகம் பண்ணுறார் புண்ணியத்தை அவர் தான் அனுகிரகம் வென்றார் மோக்ஷத்தை அவர் பண்றார் ஆகையினால் அவர் சதுர்பாவகா என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறார் அப்புறம் சதுர்வேத அதுக்கு அர்த்தம் எதாவத்வேத்தி எதாவத் சதுர்ணாம் வேதானாம் சதுர்ணாம் வேதானாம் அர்த்தமிதி அர்த்தமிதி சதுர்வேத வித்து சதுர்வேத வித்து சதுர்வேதவித்துங்கிறதுக்கு அர்த்தம் சதுர்ணாம் வேதானாம் அர்த்தம் எதாவது வேத்தி இத்தி சதுர்வேத வித் வித்து அப்படி படிக்கணும் நாலு வேதங்களுடைய பொருளையும் உள்ளவாறு அறிகின்றவர் வேதத்தின் உட்பொருளை அறிவது மிக கடினம் ஏன்னா வேதம் பறந்து விரிந்து இருக்கிறது இப்போ முதலில் சொன்னது நடுவில் சொல்கிறது கடைசியில் சொல்கிறது எல்லாத்துலேயும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிறத புரிஞ்சுக்கிறது நிறைய பேருக்கு கடினம் அந்த இடம் பொருள் ஏவலை பொறுத்து கருத்துக்கள் அங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கும் அதை கொண்டு அதனுடைய விஷயத்தை விசாரம் பண்ணுறது அதுக்கு பேர் மீமாசான்னு பேர் ஸ்ரத்தையோட பக்தியோடு பண்ணுற ஆராய்ச்சி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நெருப்பு குளிர்ச்சியாக இருக்கும்னு வேதம் சொல்கிறதுன்னு வச்சுப்போமே குளிர்ச்சியாக இருக்குங்கிறது வேதம் சொல்லியிருக்கிறதுனால வேதம் சொல்லியிருக்கிறதுனால ஒத்துக்க முடியாது ஏன்னா நம்ம பிரபல பிரமாணம் நெருப்பு சூடுறதுன்னு தான் தெரியும் ஆனால் அது குழு அப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஏதோ நுணுக்கமான ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து அது மந்திரசக்தினாலேயோ சில சமயம் வந்து நெருப்பை வந்து எடுத்துக்கிற இந்த அக்னி வித்தியாலாம் இருக்கு அந்த மாதிரி பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அதனால் அதுக்கு பேர் என்ன யதாவத்து வேத்தி வேதத்தினுடைய மந்திரங்களுடைய பொருளை உள்ளவாறு அறிகின்றவர் ஆகவே சதுர்வேத வித்து யாரெல்லாம் வேதத்தின் உட்பொருளை உள்ளவாறு அறிகின்றார்களோ அவர்களுடைய வடிவமாக காணப்படுபவர் வேதத்தின் உட்பொருளை உணர்ந்து சொன்னால் நீங்கள் சாட்சாத் கடவுள் அவதாரம் தான் அப்படின்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா அது மாதிரி ஆக நான்கு வேதங்களினுடைய பொருளை அறிந்தவராக பொருளை பிறருக்கு விளங்க வைக்க வைக்கின்றவராக இருக்கின்றவர் இறைவனை சார்ந்து நாம் பக்தியோட வேதத்தோட பொருள் அறியணும்னா புரிஞ்சிக்க முடியும் என்னோடய புத்தியில் நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு கர்வமாக இருந்தால் ஒன்றும் புரியாது ஆக பகவானுடைய பகவானை சார்ந்திருந்து ஸ்ரத்தா பக்தியோடு படித்தா வேதத்தின் உட்பொருளெல்லாம் தெளிவாக விளங்கும் ஆகவே சதுர்வேத விதே நமகா என்று பகவானுக்கு ஒரு நாமம் இனி அடுத்தது ஏகபாத் அர்த்தம் ஏக்பாத அப்போ விஷ் பாதோஸ் விஷ்வே விஷ்ஹமித்ன விஷயம் கிருத்ன ஏகாம் ஜகது ஏகாம் பகவத்வச்ச நாச்ச பார்த்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஒரு கால்னு அர்த்தம் இங்கே வந்து ஒரு பகுதினு அர்த்தம் இறைவனுடைய ஒரு பகுதி இந்த பிரபஞ்சமாக காட்சி அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் ஏகாப் ஏகா பாதா அஸ்ஸை இது ஏகபாத் அதாவது ஒரு பாத் ஒரு காலை உடையவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு பா காலை உடையவர்னா கால் பகுதியை உடையவர்னு அர்த்தம் ஒரு காலை உடையவர்னால் ஒரு காலு இல்லை நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி பாதங்கள் ரெண்டு மாதிரி பகவானுக்கு அந்த மாதிரி காலுங்கிற அர்த்தத்தில் இல்லை ஒரு ஒரு முழுமையான ஒன்று இருக்குன்னு ஒரு வட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோம் நால நாளாக பிரிக்கிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் செகண்ட் மேலே இருக்கிற இது குவார்ட்டர் குவார்ட்டர் குவார்ட்டர் குவார்டர் நாலு குவார்ட்டர் சொல்கிறோம் கால் கால் நாலு கால் ஒன்று அப்படிங்கிறோம் இல்லையா நாலு கால் ஒன்றுன்னா நாலு கால்னு அர்த்தம் இல்லை கால்களுங்கிற அர்த்தம் இல்லை லெக்குங்கிற அர்த்தம் இல்லை குவார்ட்டருங்கிற அர்த்தம் அதுக்கு பிரமாணம் காட்டுறார் புருஷ சுப்தத்திலருந்தும் பகவத்கீதையிலிருந்தும் பாதோ சிஸ்வா பூதானி த்ரிபாத சாமிர்தந்திவி அப்படின்னு புருஷ சூப்தத்தில் சொல்லியிருக்கு அதுக்கு லக்ஷணங்கள்லாம் விஸ்தாரமாக சொல்கிறது உண்டு அதாவது இந்த நாமரூப கர்மாத்மமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் பகவானுடைய ஒரு வெளிப்பாடு சிறு வெளிப்பாடு மற்ற மூணு என்னது நான் சத்து ஆனந்தம்னு பேர் ஆக மொத்தம் நாலு கால் நாலு கால் பகுதி அதில் ஒரு கால் பகுதி தான் இப்படி யூனிவர்ஸாக மகா பிரபஞ்சமாக பிரம்மாண்டமாக விரிஞ்சிருக்கு எத்தனையோ கேலக்ஸி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அத்தனையுமா விரிஞ்சுருக்கிறதுங்கிறது பகவானுடைய குவாட்டர் போர்ஷன் தான் அதுதான் விபூதி பகவானுடைய மற்ற மூன்று பகுதி தெரிகிறது இல்லைன்னு மற்ற மூன்று பகுதிங்கிறது என்ன தெரியுமோ பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் பியூர் கான்ஷியஸ்னஸ் அண்ட் பியூர் ஆனந்தம் சது சித்து ஆனந்தம் தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக அதனுடைய அது மேலே கற்பிக்கப்பட்டிருக்கிற பகுதி தான் இது இந்த மாயப்பிரபஞ்சம் ஈஸ்வரனுடைய விபூதி இறைவன் வந்து இந்த விபூதியில் மறைஞ்சிருக்கார் அதைத்தான் கீதையிலையும் சொல்கிறார் கடைசியில் முழுக்கப்பட சொல்கிறார் அதுவா பகுனைத்தேன கிம் ஜாத்தேன தவார்ஜுன விஷ்டபியாக கிருத்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத் என்னுடைய ஒரு இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு வரார் விபூதி யோகத்தில் பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இது இதுதான் முடிக்கிறதுக்கு முன்னாலே சொல்கிறது ஆ அர்ஜுனா ரொம்ப சொல்லிகிட்டே போகிறதுக்கு என்ன பிரயோஜனம் இந்த ஹோல் யூ யூனிவர்ஸே என்னுடைய குளோரி தான் அப்படிங்கிறார் ஏகாம்சேன ஸ்திதோஜ் என்னுடைய ஒரு சிறு அம்சந்தான் இந்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறார் இதையே தியானம் பண்ணு இந்த பிரம்மாண்டத்தையே ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமாக தியானம் பண்ணு கேஷு கேஷுச்ச பாவேஷு சிந்தியோசி பகவான் மயான்னு அர்ஜுனன் கேட்டான் எந்தெந்த பாவத்துலாம் நான் உங்களை தியானம் பண்ணுறதுன்னு கேட்டான் அதுக்கு பகவான் சொல்கிறார் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே நிறைய சொல்கிறார் எல்லா சரீரத்திலையும் ஆத்மாவாக நான் இருக்கேன்னு ஆரம்பித்தார் அகம் ஆத்மா குடா கேஷ சொல்லிட்டு ஆரம்பித்தவர் இந்த பிரபஞ்சமே என்னுடைய விபூதி தான் அப்படிங்கிறார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசை பக்குவப்படுத்தி கடைசியில் விரிக்கிறார் ஆக மன ஒருமுகப்பாட்டுக்கும் உபாயம் விபூதி யோகத்தில் இருக்குது அப்புறம் கடைசியில் விஸ்வரூபத்துக்கும் விபூதி யோகம் ஆக ஏகரூப விபூதி அநேக ரூப விபூதி அதனால தான் பதினோரா அத்தியாயத்தில் பகவான் அர்ஜுனனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அவனுக்கு தெய்வீக கண்ணை கொடுத்து இந்த பிரபஞ்சத்தையே ஈஸ்வரனாக பார்க்கும்படி பண்ணுற பிரபஞ்சமாகவே भगवान காட்சி அளிக்கிறார் விஸ்வரூபமாக அதெல்லாம் நாம் இங்கே நினச்சி பார்க்கலாம் ஆகவே ஏகபதே நம ஏகபதே நம ஏகபதே நம அதுதான் அது கீதை இது பகவதாச்ச இது ஸ்ருத்தேன இது புருஷ சூத்தத்தில் இருக்கு இது ஸ்ருதேகே அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு ஸ்ருத்திலையும் ஸ்மிருதியும் ஸ்ருதி பிரமாணம் ஸ்மிருதி பிரமாணம் ரெண்டையும் இந்த ஏக்கப்பாத்து அப்படிங்கிற நாமத்துக்கு காட்டுறார் நீ அடுத்ததை படிக்கலாம் சமாவர்த்தோ நிவத்தாத்மா சமாவர்த்தோ நிவத்தாத்மா துர்ஜயோ துரதிக்கரமாக துர்லோோமோமோராசோரோரி சோத்துரமாக துர்ஜயுரதிலோமோ துர்லோமோராசோரோரி சமர் அனர்ஜயர சமர்த்தய நம அனிவத்தமே நம அத் நிவாத்தமர்ஜயா நம துரதிக்கமய நமது துர்லாய நம துர்மாய நுர் துர்கா நம துராவாசாய நுராரி நம ஆச்சாரியருடைய வியானம் படிக்கலாம் சமங்கிற நமாவச்ச சமாவர்த்த சமர்த்த சமர்த்த சமவர்த்தன் அர்த்தம் சம் Duryodhana ஆவர்த்துடே இருக்கிறது துரியோதனாவ்த்தினு படிக்கிறோம் இல்லையா Gita, Dhyana தியானஸ்லோகத்தில் படிக்கிறோம் ஆவர்த்தினா தண்ணிக்குள்ளே இருக்கிற சுழலுக்கும் ஆவர்த்தி ஆவர்த்தினின்னு அங்கே பேர் நதியில் இருக்கிறதுனால ஆவர்த்தினின்னு நதியோடு சேர்த்து சொல்லப்பட்டது ஆவர்த்தகான்னு சொன்னாலே சுழல்னு அர்த்தம் இதை வந்து இந்த நம்ம எல்லாருடைய வாழ்க்கை ஆவர்த்தகான்னு அர்த்தம் அந்த ஜீவர்களுக்கெல்லாம் அந்தந்த கர்மத்துக்கு தகுந்த பலனை கொடுத்து அவர்களுக்கு சரீரத்தை கொடுத்துட்டே இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தை நடத்தின்னு இருக்கார் இந்த சம்சாரத்தை நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சம்சாரம்னா இந்த இடத்துல பிரபஞ்சம் ஹிந்தியிலலாம் சொல்கிறாங்க இல்லையா ஹிஸ் இஸ் சம்சார் மே அப்படிங்கிறாங்க சம்சார்மேன்னா இந்த பிரபஞ்சம் சம்சார சக்கரஸ்ய இந்த சம்சாரம்ங்கிற சக்கரம் அதை வந்து நன்றாக சுழட்டி விட்டுருக்கார் சாதாரணமாக தர்ம சக்கரம்னு சொல்லுவோம் இங்கே சம்சார சக்கரத்தை நன்றாக சுழற்றுபவர் ஆக இந்த பிரபஞ்ச இயக்கத்தை ஹார்மனின்னு சொல்கிறோம் இல்லையா பாருங்க இப்போ இந்த தொற்று நோய் வந்திருக்கு அது ஒரு டைப் ஆஃப் ஹார்மனி தான் ஏதோ ரொம்ப தப்பெலாம் நடந்ததுன்னா அது சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ நேச்சரே அப்படிலாம் பண்ணுறது அதாவது நம்ம உடம்பில் ஏதாவது தேவையில்லாத போச்சுன்னா உடம்பே சரி பண்ணுறது இல்லையா அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இது மகா பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை ஒழுங்காக நடத்தின்னு இருக்கிறவர் நடத்தின் இருக்கிறதுனால அவருக்கு பேர் சமாவர்த்தகா அப்படின்னு பேர் சம் ஆவர்த்தகா சமாவர்த்தகா சமயக்கு ஆவர்த்தகா ஆவர்த்தகாங்கிறார் அதனால் அவருக்கு சமாவர்த்தகா அப்புறம் அடுத்தது இல்லாட்டி நிவிறத்தாத்மா ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாங்கிறார் ஆச்சாரியார் அனிவருத்தாத்மனேனமஹா நிவிறத்தாத்மனேனமஹா ஆஹா சமாவர்த்தோ நிவிருத்தாத்மா இப்போல்லாம் எஸ் போடுறோம் அந்த காலத்தில் ஏ ஓலைச்சுவடியிலாம் தெரியாது சமாவர்த்தோ நிவிற்த்தாத்மான்னு எழுதிட்டு போயிடுவாங்க அது அனிவருத்தாத்மாவா நிவிற்த்தாத்மாவான்னு சந்திப்பிரித்து அந்த காண்டெக்ட்டை வச்சு தான் அர்த்தம் பார்க்க முடியும் இப்பெல்லாம் நமக்கு வந்து இப்படி போடுறதுக்கு முதல்ல அனிவருத்தாத்மானு போட்டுட்டு தான் பிராக்கெட்டில் போட்டிருக்கு ஆச்சாரியர் வந்து முதல்ல அனிவருத்தாத்மா தான் அர்த்தம் போடுறார் பாஷ வியான படிக்கலாம் வனமான ஆவத்த ஆீத்த குத்தீதி அனிவத்தன மன நனா விஷய அஷய அய்ய வா நிவத்தாத்மா வா நிவத்தாத்மா அநிவத்தாத்மானும் எடுத்துக்கலாம் நிவர்த்தாத்மானு எடுத்துக்கலான்னு அர்த்தம் சொல்கிறார் சர்வத்திர வர்த்தமானத்வாத் எங்கேயும் வியாபிச்சிருக்கார் ஆகையினால் எதனிடமிருந்தும் அவர் விலக முடியாது ஆத்மான்னால் இங்கே வந்து சச்சிதானந்த ஆத்மா தூய இருப்பு சர்வகதா சர்வகத ஆத்ம சைத்தன்யம் அதில் எதுலேருந்து அவர் விலகுவார் எல்லாமாகவே அவர் இருக்கிற போது எதிலிருந்தும் அவரால் விலக முடியாது ஆக அனிவருத்தாத்மானு சொன்னால் சர்வவியாப்பின்னு அர்த்தம் தேச கால வஸ்து வியாபி அப்படின்னு அர்த்தம் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா பொருள்களுமாக இருக்கிறவர் எதனிடமிருந்தும் விலக முடியாதவர் எதனிடமிருந்தும் விலக முடியாதவர் ஏனென்றால் அனைத்துமாக இருப்பவர் அத்வைதத்தில் ஏது விலகல் துவைதத்தில் தான் விலகிறது சேர்றதெல்லாம் அத்வைதத்தில் விலகிறது சேர்றதுங்கிறது எப்படி இருக்க முடியும் இதுதான் அத்வைதத்துக்கு அர்த்தம் அனிவருத்தாத்மா சர்வத்திர வர்த்தமானத்வாத் எங்கேயும் இருக்கிறதுனால சர்வத்திர அப்படிங்கிறது தேசத்தை சொல்கிறது நம்ம எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிக்கணும் சர்வத்திர வர்த்தமானத்வாத் சர்வ காலேஷு வர்த்தமானத்துவாத் சர்வ வஸ்துஷு வர்த்தமானத்வாத் ஆகையினால் அநிவத்தாத்மா அப்புறம் நிவத்தாத்மாக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிட்டு அதுக்கு சொல்கிறார் நிவத்த ஆத்மா இந்த இடத்துல ஆத்மானா மனசு ஆத்மான்னா மனா நிவத்த ஆத்மா மனா ஏதென்ன விஷயேபியா விஷயங்கள்லேருந்து விலகின மனஸ் பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு இலக்கணம் சொல்கிறார் இல்லையா திருவள்ளுவர் அதுதான் விஷயப்பா நிவத்தா மனஹா அசை இத்தி வா இவர் அவர் படைத்த பொருளில் அவர் மயங்கி போகிறதில்லை நாம் படைத்த சின்ன சின்ன விஷயங்களில் நாம் படைத்தோம் படைத்தோன்னு மயங்கி போகிறோம் அவருள்ள பிரம்மாண்டத்தை படைச்சிருக்கார் படைச்ச அதில் எல்லா வகையான அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன் அருள் வெளிக்குலை அகிலாண்ட கோட்டி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது ஆனால் அதில் வந்து அவருக்கு பற்று கிடையாது குழந்தைகள்லாம் மணல் விளையாடுற விளையாடு மணல் கட்டி மணல் வீடு கட்டி விளையாடுற மாதிரி விளையாடிட்டு அதை இது பண்ணிட்டு போகிற மாதிரி அவரும் மகா சிருஷ்டியை பண்ணி இது பண்ணிடுறாரு நாம் தான் இந்த சிருஷ்டியை பரமசத்தியம் நினச்சி பற்று வச்சு துன்பப்படுகிறோம் இதை புரிஞ்சுன்னு நாமளும் அதை மாற்றிக்கணும் ஆக உலகத்தில் சந்தோஷமாக அன்பாக எல்லா காரியத்தையும் பண்ணணும் அதே துன்பத்தை ஏற்றுக்கொள்ளணும் இன்பத்துக்கு மயங்கிடக்கூடாது இதுதான் நம்ம ஆன்மீகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிவத்த ஆத்மா ஆத்மானா மனஹா எதுலேருந்து எதுலேருந்து நிவிற்த்தியாகிறதுனா விஷயேபியகா சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னர் இதிலேருந்து இதை பிரிஞ்ச நம்முடைய கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இருக்கேன் மெய்வாய் கண் மூக்கு செவி சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் மனசு மனசு வந்து இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி வழியாக சுவை ஒளி உரு ஓசை நாற்றத்தை நாடி செலுகிறது அதுலேருந்து விடுபட்டது திருவள்ளுவரே மற்றொரு இடத்துல சொல்லுவார் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு ரொம்ப அழகான குரல் ஆக ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும் அஞ்சு இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தணும் அப்புறம் என்னது வேண்டிய எல்லாம் ஒருங்கு விடல் வேண்டும் இது துறவுங்கிற அதிகாரத்தில் இருக்குது நமக்கு என்னெல்லாம் தே நினைக்கிறோமோ அது வேணும் இது வேணுங்க அதெல்லாம் ஒரேடியாக விட்டுடணும் விட்டுட்டு இந்திரியங்களை கட்டுப்படுத்து அமைதியாக இருங்கிற விஷயப்பிவிறா மனஹா அசைத்தி நிவத்தாத்மா இப்போ ஆத்மசப்தத்துக்கு மனசுன்னு இங்கே அர்த்தம் ஒரே பதம் பாருங்க அனிவருத்தாத்மா நிவிற்த்தாத்மா அனிவருத்தாத்மானால் சர்வகதமாக இருக்கிற சைதன்யம்னு அர்த்தம் பரம்பொருள் பிரம்மன் அர்த்தம் நிவிற்த்தாத்மானால் மனசுன்னு அர்த்தம் நம்ம அவருக்கு பகவானுக்கு ஒரு லக்ஷணம் சொன்னோம்னா கடவுளுக்கு விருப்ப வெறுப்பு இல்லை எல்லாத்துலேருந்து தன்னை விலக்கி இருக்கிறார் பொறிவாயில் ஐந்து அவித்தவன் பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்கின்ற அவாவை அவித்தவன்கிறார் பெரிமேலழகர் அதெல்லாம் இங்கே நாம் நினைவு கூறலாம் இனி அடுத்தது துர்ஜயாக்கு துர்ஜயாய நமஹா ஜேத்தும் நஷக்கியத்தே ஜேத்தும் நஷக்கியத்தே இதி துர்ஜயா இதி துர்ஜய கடவுளை யார் ஜெயிக்க முடியும் எல்லா வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த இவ்வளோ பெரிய படைப்பில் இத்தனை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் இந்த ஒரு சித ச சிது ஜெயிக்க முடியல அ கடவுளை யாரும் வெற்றி கொள்ள முடியாது ஆகவே ஜேத்தும் ந சக்கியத்தே ஆ கடவுளை வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு வாழ்க்கையில் நம்ம வந்து வெற்றி அடைஞ்சதெல்லாம் வெற்றி அட சொல்ல முடியாது கடவுளை வந்து நம்மளால் ஜெயிச்சுவிட முடியாது ஆ ஜேத்தும் ந சக்கியத்தே இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற இறைவனை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது ஆகவே அவருக்கு பெயர் துர்ஜய என்று பெயர் அப்புறம் அடுத்தது துரதிக்கிரம அந்த நாமத்துக்கு அர்த்தம் பயஹேத்துவத் பயஹேத்துவத் அசிய ஆஜா அசிய ஆஜா சூர்யாதய சூர்யாதய நாமந்தி நிதிக்காமி துரதிக்கிரமாக துரதிக்கிரம பய்னா்னிபூரிய மருத்துு பஞ்சம மருத்துவ महत्भयं மந்திரவாத் महत्भयं மய்யம் இத்திச்ச இத்திச்சுரதிக் கிரமகா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் இவர் கட்டளையை யாரும் மீற முடியாதுன்னு அர்த்தம் இறைவனுடைய கட்டளையை இவன் இறைவனுடைய ஆணையை யாரும் மீறி செயல்பட முடியாது அப்படி மீறினால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஆகவே இயற்கை ஆளுகின்ற இறைவனை இறைவனுக்கு கட்டுப்பட்டுத்தான் அந்த மாபெரும் அறிவு தத்துவத்துக்கு கட்டுப்பட்டுத்தான் சூரியன் முதலானவைகளே இயங்கி கொண்டிருக்கின்றன சூரியன் முதலான கோலங்களெல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றன சொல்கிறார் பயஹேதுவாத் பயஹேதுவாத்னா அச்ச அச்ச கார அச்சத்துக்கு காரணம்னு அர்த்தம் கட்டுப்பாட்டுக்கு காரணம்னு அர்த்தம் இறைவனுக்கு இறைவனை தலைவனாக கொண்டு சூரியன் முதலான தேவதைகள் இயங்குகின்றன என்பது வேதத்தினுடைய உபதேசம் அஸ்ய ஆக்ஞியாம் ந அத்திக் கிராமத்தி இறைவனுடைய ஆக்ஞியை மீறமாட்டார்கள் ஏனென்றால் இறைவனுடைய கட்டளையை மீறினால் அவர்களுக்கு கெடுதல் ஏற்படும் அதில் சூரியாதயா சூரியன் முதலியான தேவதைகளெல்லாம் இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய ஆணையை மீறாமல் செயல்படுகிறார்கள் அதுக்கு பிரமாணம் வந்து கடோபனுஷத்துலேருந்து சொல்கிறார் பயாத்து அஸ்ய அஸ்ய பயாத்து அக்னிஹி தபதி இவரிடத்தில் உள்ள அச்சத்தினாலேயே அச்சத்தினாலேயே நெருப்பானது எரிக்கிறது அஸ்ய பயாத்து சூரியகா தபதி இவரிடமுள்ள அச்சத்தினாலேயே சூரியன் எரிக்கிறான் சுடுகிறான் பயாது இந்திரஷ்ட வாயுஷ்ட இவரிடமுள்ள அச்சத்தினாலேயே அச்சம்னா இங்கே கட்டுப்பாடு நியமம்னு அர்த்தம் ஒபே பண்ணுறாங்க இம்ப்ளிசிட்லி ஒபே சொல்கிறோம் இல்லையா ரொம்ப கேள்வி கேட்காமல் பகவான் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு எல்லா தேவதைகளும் செயல்படுகின்றன ஆக கடமையை மீறினா கடமையை கடமையிலிருந்து நாம் நறு நம்முடைய விருப்ப விருப்பை காட்டினால் நமக்கு தண்டனை கிடைக்கும் இயற்கையில் இருக்கக்கூடிய கோலங்களே அந்தந்த அதெல்லாம் நம்ம தெய்வமாக பார்க்குறோம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் அறிவுள்ள ஒரு தத்துவங்களாக நம்ம பார்க்குறோம் அவர்கள்லாம் கடவுளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார்கள் இந்திரனும் வாயுவும் இந்திரன்னா மழை மேகம் இந்திரனும் சரி காற்றும் சரி மிருத்யு பஞ்சமஹா மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா ஐந்தாவதாக சொல்லப்படுகிற மிருத்யு இது நானும் கூட காலதேவனும் கூட கடவுளுக்கு கட்டுப்பட்டு ஓடி ஓடி எல்லா உடல்களிலிருந்தும் உயிர்களை பிரித்து கொண்டிருக்கிறேன் ஆக நெருப்பு நெருப்பும் சூரியனும் இந்திரனும் காற்றும் காலதேவனும் எல்லோரும் இந்த இறைவனுடைய ஆணையை மீறாதவர் மீறாமல் செயல்படுகிறார்கள் ஆகவே இவருடைய ஆணையை யாராலும் மீற முடியாமல் இருப்பதால் இவரை மீறி யாரும் இல்லாததால் இவர் எவராலும் மீற முடியாதவராக இருக்கிறார் என்று அவருக்கு ஒரு திருநாமம் அஹ துரதிக்கரமாய நமஹா பஞ்சமஹா இன்னொரு இத்தி மந்திரவர்ணா கடோபனிஷத் இன்னொரு கட்டோபனிஷத் மந்திரம் அதே தான் சொல்கிறது பயம் வஜ்ரமுத்தியதம் இதுக்கு முன்னால் இருக்கிற மந்திரம் அதனால் பகவானுக்கு இந்த பிரபஞ்ச நியத்தியை ஆளக்கூடிய அந்த அறிவு தத்துவமான அந்த பகவானுக்கு கட்டுப்பட்டுத்தான் எல்லோரும் இது பண்ணுகிறார்கள் அவரோட வஜ்ரம் கையில் எப்பவும் வஜ்ராயுதம் வச்சுன்னு இருக்காராம் அவர் சிம்பாலிக்காக சொல்கிறது அவர் அச்ச வடிவமாகவே அதாவது அச்சம் ஊட்டுபவராக இருக்கிறார் ஆணையை மீறினால் அங்கே போயெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்ணுங்க கருணை மனு போடுறதெல்லாம் நடக்காது இங்கே வேணாம் லௌக்கிக்கத்தில் என்ன வேணாலும் பண்ணி பார்க்கலாம் கடவுளை யாரும் மீற முடியாது அதனால்தான் நம்மளும் ஒருத்தருக்கு பாராட்டுறதோ தண்டனை கொடுக்குறதோ கடவுளுக்கு கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் நாம் செய்யணும் அவங்ககிட்ட வந்து ஒரு இறக்கம் காட்டி நம்ம சிலதெல்லாம் பண்ணுறோமே அதில் கூட ஜாகிரதையாக இருக்கணும் லௌகிக கூட அடுத்தது துர்லபா துர்லபாய நமஹா துர்லபையா பக்தியா துர்லபையா பக்தியா லபியத்துவாத் லோனானீணம் நம்ீணம் பிரயேசன இவ்யாசவச்சனாத் பக்தியா லபியஸ்துவனநயா பக்தியா லபியஸ்துவனநயா இகவத்வச்சனாச்ச இ பகவத்வச்சனாச்சுலபாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் அதாவது பக்தியா லபியலபா பக்தினால் அடையப்படுகிறார் அந்த பக்தி அவ்வளோ சுலபமாக வருமா என்ன எல்லாருக்கும் பணத்து மேலே பக்தி இருக்குது ஆ பெண்ணு மேலே பக்தி இருக்குது பக்தினா என்ன அதில் ஒரு ஈடுபாடு பற்று மண்ணாசே பெண்ணாசே பொண்ணாசேங்கிறோமே இறைவனிடத்தில் பற்று வருமா தாய்மான் அவர் தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய் பராபரமேன்னு நான் யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சால் எனக்கு மேலே இருக்கிற தலைவனாகிய கடவுளிடத்தில் தான் பற்று வருமே தவிர இந்த மண்ணிலேயும் பெண்ணிலேயும் பொண்ணுலேயுமா பற்று வரும் பற்று வராது ஆக இறைவனிடத்தில் பற்று வர்றதுங்கிறது அவ்வு சுலபம்ில்லை அதுதான் சொல்கிறார் துர்லபயா பக்தியா அடிக்கடி இந்த திருஷ்டாந்தம் சொல்கிறோம் அம்மா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாட்டு சாமானை கொடுத்த உடனே குழந்தைங்கள்லாம் அம்மாவை மறந்து விளையாட்டு சாமான்ல மூழ்கியிருக்கு ஆனால் விளையாட்டு சாமானெலாம் போ போர் அடிக்கிறதுன்னு சொன்னோடனே அம்மான்னு கத்துகிற போது அம்மா வந்து அரவணைச்சிக்கிறாளே ஆ நமக்கு அது சாதாரண சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அது மாதிரி தான் வாழ்க்கையில் அம்மா அப்பா கூட முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோமே அம்மா அப்பா சின்ன வயசில் கஷ்டப்பட்டு நம்மளை ஆளாக்குகிறார்கள் ஆனால் வயசான பிறகு என்ன பண்ணுறோம் அப்பா அம்மா கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லி அவரவர்களுடைய மனைவி மக்கள் உற்றார் சுற்றத்தில் அவங்களுக்கு பற்று அதிகமாகிடும் அப்பா அம்மாவை கூட ஒதுக்கிடுறோம் ஆனால் அப்பா அம்மா பேரில் பக்தி வர்றவர்கள் இப்போ எத்தனை பேர் இருக்கிறார்கள் இப்போ பார்க்குறோமே சமூகத்தில் பார்த்துட்டு இருக்கும் எத்தனை பேர் ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்க பெரிய பெரிய படித்தவங்க பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்க எல்லோருக்கும் வயசாக யாரும் கவனிக்கிறதுக்கு இல்லை ஏதோ ஃபோனில் தான் பேசிக்க முடியும் நேரில் வந்து அந்த ஒரு ஹியூமன் டச் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்குது தெரியும் நமக்கு ஆனால் இத்தனைக்கும் ஜெகத் பிதாவாக ஜெகன் மாதாவாக இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரன் லக்ஷ்மி நாராயணன் இவரிடத்துல நமக்கு அன்பு எங்கே வருகிறது இந்த அப்பா அம்மா கிட்டேயே நமக்கு வராத போது இந்த ஜ கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத இறைவனிடத்தில் எப்படி பக்தி வரும் அது பகவானிடத்துலேயே கேட்கணும் பகவானிடத்துலயே பக்தியை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணணும் தூய்மையான பக்தியை கொடு சுத்த பக்தியை கொடு அன் எனது தாய்மான் பாடுற மாதிரி அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே அதனால் பக்தி அவ்வளோ சுலபமாக வராது அதனால் சொல்கிறார் துர்லபையா பக்தியான் கீதையிலையும் ஒன்பதாம் அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த பக்தி வர்றது பக்தி ரொம்ப முக்கியம் கண்ணப்பனுக்கு இருந்த பக்தியை பற்றி நம்ம படிக்கிறோம் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் குச்சேலனுக்கு இருந்த பக்தி அது கூட ஒரு விதமாக பிரிக்கிறது அர்த்தார்த்தி பக்திபா அவர் பொருள் வாங்கணும் தான் போனார் கிருஷ்ணர்கிட்ட ஆனால் கேட்கறதுக்கு மனசே வரலை அங்கே போன உடனே கிருஷ்ண பக்தியிலே மூழ்கிட்டார் குச்சேல இந்த மாதிரி பிரகலாதனுடையது துருவனுடையது இந்த மாதிரி அதுக்கு தான் இந்த பக்தியெல்லாம் பக்தர்களை பற்றி படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த மாதிரி பக்தி நமக்கு வேணுங்கிறதுக்காக துர்லபையா பக்தியா லப்யத்வாத் அதாவது ரொம்ப அரி அரிதற்கு அரிதான பேர் அன்பினால் அடையப்படுபவராக இருப்பதால் அவள் துர்லபா அதாவது துன்பப்பட்டு தான் அடையணும் துன்பப்பட்டு துன்புடத்திட்டு தூயவனாக்கி வைத்தாய் கடவுள் நிறைய கஷ்டத்தை கொடுத்து தான் இது பண்ணுறார் பக்குவப்படுத்தி நம்மளை மேல்நிலைக்கு உயர்த்திறார் துர்லபாக அதுக்கு ஆதிசங்கரர் வேதவியாசருடைய வாக்கியத்தை கோட் பண்ணுறார் இது வியாசவச்சனாத்துங்கிறார் இது எங்கே மகாபாரத்தில் இருக்கா எங்கேன்னு தெரியாது ஜென்மாந்தர சஹசிரேஷூ தபோஜான சமாதிபி அதாவது எண்ணற்ற பிறவிகளில் பண்ணின தவம் ம் அதாவது அறிவு சமாதி சமாாதின்னு சொன்னால் தியானங்கள் அதனால் அப்படி பண்ணினாதான் க்ஷீண பாப்பானாம் நராணாம் பாவங்கள்லாம் போகணும்னா பல ஜென்மாக்களில் தபஸ்ஸு தப்போஜானம்னால் தியானம் ஈஸ்வர ஜானம் சமாதி இதெல்லாம் பண்ணி க்ஷீண பாப்பானால் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்து கிருஷ்ணனிடத்தில் தூய்மையான அன்பு அப்போ ஏற்படுகிறது பல ஜென்மங்களில் அநேக ஜன்ம சம்பிரா சம் சம்சித்தஹாங்கிறார் இல்லையா பகூனாம் ஜென்மனாம்த்தே ஜானவான் மாம் பிரபத்தியே கீதையிலையும் பார்க்குறோம் ஆக கிருஷ்ணபக்தி கிருஷ்ணபக்தின்னா இறைவனிடத்தில் அர்த்தம் கிருஷ்ணருங்கிறத அவர்கள் மற்ற கிருஷ்ணர் ரூபமான்னு நினைக்கிறவர்கள் சரி ஆனால் கிருஷ்ண தத்துவத்தில் அந்த ஈஸ்வர தத்துவத்தில் பக்தி ஏற்படும் அப்புறம் பக்தியா லபிய ஸ்வனநயான்னு எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் பக்தியினால்தான் நான் அடையப்படுவேன் அப்படிங்கிறார் பக்தியாக மாம் அபிஜானாதி யாவான் எஸ்டாஸ்மி தத்துவத்தா என்று பதினெட்டாம் அத்தியாயத்திலையும் இருக்குது இது பகவத் ஈஸ்வர பக்தி இருக்கிறவனுக்கு தான் ஈஸ்வரன் தன்னை காட்டி அருள்கிறார் அப்படிங்கிறத நம்ம பத்தாவது அத்தியாயத்திலே தெரிஞ்சுகின்றிருக்கோம் அத்வைத சித்தாந்தப்படி நம்ம அர்த்தம் என்ன பண்ணுறோம் பக்து பகவானே வந்து குரு ரூபமாக வேதாந்த சாஸ்திர ரூபமாக வந்து நமக்கு அந்த ஜானோபதேசத்தை பண்ணி நமக்கு புரிய வைக்கிறார் தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் அப்படின்னு பத்தாவது அத்தியாயத்திலே பகவான் பக்தியினுடைய பலன் ஞான யோகம்னு சொல்கிறார் இது பகவதாச்ச இவ்வாறு பகவானுடைய வச்சனம் பகவத்கீதையிலும் இருப்பதால் அஹதுலபாய நம அடுத்தது துர்கமாகங்கிற நாமத்துக்கு அர்த்தம் துக்கேன துணியத்தை நியாயத்தை இயத்தீ துர்கமாக துர்கமாக அதாவது இறைவனை அறியறதுங்கிறது முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணணும் உலகத்தில் சாதாரண இந்த மெட்டீரியலை சம்பாதிக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறான் எல்லோரும் அப்படி இருக்கிறபோது கண்ணுக்கு தெரிஞ்ச பதார்த்தத்தை அடையிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறானே கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத இமைப்பொழுதும் நம் நெஞ்சை விட்டு நீங்காத அந்த மெய்ப்பொருளை உணர வேண்டுமானால் எவ்வளவு பக்குவம் வாணும் அதாவது நம்மளை சுற்றி நிறைய புலனின்பப் பொருள்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இறைவனையே நாம் நாடுறதுங்கிறது ரொம்ப கடினம் தானே அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் துக்கேன கம்யத்தை கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறாங்கிறார் துக்கேன கம்யத்தை எல்லாம் கஷ்டப்பட்டுனா என்ன அர்த்தம் சுவாவமாக போகிற இந்திரியங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி ஈஸ்வர அனுகிரகத்தினாலையும் சத்சங்கத்தினாலையும் விவேகத்தினாலேயும் விடாமல் கட்டுப்படுத்தி அரஹுறை பக்தி பண்ணி கட்டுப்படுத்தி அப்புறம் அந்த பக்தி வளர்ந்து எவ்வளோ எவ்வளோ முயற்சி பண்ண வேண்டியிருக்கு ஜானியர்னால் முழஞ்சறுக்கிறது ஆன்மீக வாழ்க்கையில் எத்தனை பேர் மேலே போய் கீழே போய் கீழே போய் எத்தனை தரம் மேலே வரவேண்டிருக்கு அவ்வளோ சுலபம் இல்லை ஏன்னா மனம் போன போக்கில் வாழ்கிறது ரொம்ப சுலபம் மனசை கட்டுப்படுத்தி உண்மையை உணர்ந்து அதில் மனசை செலுத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதும் கடினம் கடவுளை அறிவதும் சரி கடவுளை கடவுளிடத்தில் அன்பு செலுத்துவதும் சரி இறைவனை அறிவதும் இறைவனிடத்தில் அன்பு செலுத்துவதும் சுலபமில்லை அதை தான் இந்த பதம் கு துக்கேனா கம்யத்தை கம்யத்தேன்னா அர்த்தம் அறியப்படுகிறதுன்னு அர்த்தம் க கம் தாத்துக்கும் ஞானார்த்தம் துன்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறான் அந்த காலத்துல எல்லாம் எங்கேருந்தோ எங்கேயோ போய் படிப்பாங்க காசிக்கு போவார்கள் காஞ்சிபுரத்துக்கோ காசிக்கோ போய் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் இந்த தத்துவத்தைலாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அங்கே போய் இருந்து சத் சங்கத்தில் இருந்து நீண்ட நாள் முயற்சினால எல்லாத்தையும் தியாகம் பண்ணி சுற்றி இருக்கிற ஜனங்கள் வேறு இதெல்லாம் வாழ்க்கையில் ஒன்று பெரிய லட்சியம்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்களையும் சமாளித்து இதெல்லாத்தையும் சமாளித்து ஏன்னா நான் பிறந்திருக்கேன் தனியாக பிறந்திருக்கேன் நான் மோஷம் நான் நிம்மதியாக இருக்கணும் அது என்னுடைய மேலான வாழ்க்கைக்கு எத்தனையோ விதமான இடைஞ்சல்லாம் வரும் அத்தனை மீறி நான் இந்த உண்மையை அறியணும் துர்கமாய நம துக்கேன கமியத்தை ஜாயத்தை இது துர்கமாக அ கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம் துர்கமாய நம அப்புறம் துர்கா துர்கஹாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் துர்காய நம அந்தராய அந்தராய பிரதிஹத்தை துாாத் துகாத் அவாத்தேயே துர்கா துர்கா இது புல்லிங்கம் துர்காங்கிறது ஸ்ரீலிங்கம் ஆஹா துர்காங்கிறது கோட்டைக்கும் துர்கான்னு பேர் சங்ககிரி துர்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா செஞ்சி கோட்டை செஞ்சி துர்கம் அப்படிலாம் துர்கம்னு பேர் துர்கம்னால் அது உள்ளுக்குள்ளே அவ்வளோ சுலபமாக போயிட முடியாது சுற்றி வரை அகழி இருக்கும் அதில் நிறைய முதலை இருக்கும் பாம்பு இருக்கும் முதல்ல அந்த தாண்ட முடியாதுக்கெல்லாம் பிரிட்ஜு அதுக்கு அதுக்கு போட்டிருப்பாங்க அந்த பிரிட்ஜு அங்கேருந்து ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் போக முடியும் அந்த கோட்டைக்குள்ளே போனால் அவ்வளோ காவல் இருக்கும் சுலபமாக போய் பார்த்துட முடியுமா இந்த மனிதனை பார்க்குறதுக்கே இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டரை சுலபமாக நம்ம போய் பார்த்துட முடியுமா அப்போ ஆனால் தேவையானது வேறு விஷயம் ஆனால் கடவுளை கண்டிப்பாக நம்ம உணர்ந்து ஆனந்தமே வடிவான இறைவனை உணர்ந்து அதுதான் பிறவியனுடைய நோக்கம் ஆ இந்த லௌக்கிகத்தில் விவகாரத்தில் பார்த்தாலே ஒருத்தரை பார்க்க முடியல நம்மளால் அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பெல்லாம் இருக்குது எத்தனையோ அரண்கள்லாம் இருக்குது ஏழு அடுக்கு பாதுகாப்பு பத்தடுக்கு பாதுகாப்பு மூணு அடுக்கு பாதுகாப்புன்னுலாம் சொல்கிறார்கள் இல்லையா ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்கே இவ்வளோ சிரமம் இருக்குது தேவை இருந்தால் தேவைப்பட்டாதானே ஆனால் இது எல்லாருக்கும் அடிப்படை தேவை ஆண்டவனை சார்ந்து இருப்பதுங்கிறது ஆ துர்கா அடைதற்கு அரித அறிதவன் அர்த்தம் அடைதற்கு அரியவன் அரிதுங்கிறோம் இல்லையா ரேருங்கிற அர்த்தத்தில் என்ன சொல்கிறார் உட்காந்து கண்ணை மூடி தியானம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதஞ்சலி சொல்லுவார் அந்தராய் பேர் அந்தராயனால் நிறைய விக்னம் அதாவது கடவுளை தியானம் பண்ணலான்னு கண்ணை மூடினோம்னா தூக்கம் வந்து விடுறது அது ஒரு துக் அது வகையான விக்னம் அப்புறம் மனசு அலப்பாயிருது சும்மா இருக்க மாட்டேன் கண்ணை மூடினா நம்ம ஏகப்பட்ட விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருக்கோம் நமக்கு ஏற்கனவே ஆசைப்பட்டு வச்ச விஷயம் இன்றைக்கி நமக்கு வேண்டான்னா கூட அது விட மாட்டேங்கிறது என்றைக்கோ நம்ம விரும்பினது அன்னைக்கு கிடச்சிருக்காது இன்றைக்கி அது வரும் இன்றைக்கி வரும்போது நமக்கு அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்மளால் முடிவெடுக்க முடியாது கடைசியில் கடவுளை கையை விட்டுருவோம் கடவுள் வேண்டாம் இதை பார்ப்போம்னு நினச்சோம்னா என்னாச்சுன்னா ஜடபரதர் மாதிரி தான் ராஜ்யத்தைலாம் விட்டுட்டு வந்து ஆசிரமத்தில் இருந்து ஆசிரமத்தில் இருந்து தபஸ் பண்ணலான்னு வந்தால் ஒரு மானுக்கு மான்கிட்ட பற்று வச்சு அடுத்த பிறவியில் மானாக பிறந்தார்னு படிக்கிறோம் இதெல்லாம் அந்தராயம் அந்தராயம்னு அர்த்தம் நிறைய இடைஞ்சல்னு அர்த்தம் அந்தராய பிரதிஹத்தை அதெல்லாம் மீறி நம்ம முயற்சி பண்ணுறோம் அபியாசேன தௌந்தே வைராக்கியனச்ச கிரகியத்தேன்னு தத்த ஸ்திதோ எத்தனோபியாசா பதஞ்சலி சூத்திரம் ஆகினாலும் இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் இந்த ஆஹார நியமத்தை கடைப்பிடிச்சு தினம் விடாமல் யோகாபியாசம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபமாக இருக்கா என்ன அதே மாதிரி தியானம் பண்ணுறது இல்லாட்டி சில சமயம் வேறு எதாவது சித்தியை கொடுத்துரும் தியானம் பண்ணுற போதே வேறு எதாவது நமக்கு பவர்ஸ் எல்லாம் வந்துடும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லி விடணும் அப்புறம் வேறு விதமான தேவ லோகங்கள் ஆனந்தங்கள் அப்படி போயிடும் இத்தனையும் நம்ம எந்த லட்சியத்தை குறித்து தியானம் பண்ணோமோ அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு புறத்திலையும் நிறைய இடைஞ்சல்கள் அகத்திலையும் நம்முடைய வாசனாரூபமான இடைஞ்சல்கள் இத்தனையும் கஷ் இத்தனையும் மீறி நாம் இறைவனை அடைகிறோம் ஆக அந்தராய பிரதிகத்தை துக்காது அபாப்பதே ஆக தியானத்தில் நிறைய துன்பங்களையெல்லாம் அனுபவிச்சு தான் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணித்தான் அடையிறோங்க ஆனால் இது போராட்டம் இல்லை சந்தோஷமாக பண்ணிவிட்டால் பரவாயில்லை ரொம்ப வருத்தத்தோட எல்லாம் து பண்ணக்கூடாது தியானத்தை ஒரு சந்தோஷமாக பண்ணணும்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார் தியானத்தில் போராடக்கூடாது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பண்ணணும் அப்படின்பர் அப்போ இந்த மகிழ்ச்சியாக பண்ணணும்னா இந்த மாதிரி இடைஞ்சல்கள்லாம் வர்றதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று நம்ம ஆசைகள் அந்த ஆசைகள் அவ்வளோ சுலபமாக போகாது ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் அதை நீக்கிறதுக்கு ஆண்டவனுடைய அருள் வைராக்கியம் வந்து பகவானுடைய அனுகிரகத்தில் தான் வரணும் நம்ம விவேகத்தை யூஸ் பண்ணலாம் சத்சங்கத்தில் இருக்கலாம் என்ன இருந்தாலும் சரி பகவான்கிட்ட அதை விடாமல் கேட்கணும் எல்லா வசணும் வெறுமனே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறதும் பிரார்த்தனையும் பண்ணணும் முயற்சியும் பண்ணணும் அப்போ இந்த பெரிய ஆனந்தத்தை உணரணும்னு சொன்னால் சிறிய ஆனந்தத்தில் இருக்கிற ஆசா பாசங்கள்லாம் போகணும் ஆ துக்காத்து அவாப்பியே இது அதாவது மனசில் ஏற்படுற பல்வேறு விதமான இடையூறுகளாகிய துன்பங்களினால் அடையப்படுகிறார் அப்படின்னா அர்த்தம் துன்பங்களால் அடையப்படுறார் கஷ்டப்பட்டு இதை உணர்கிறோம் முயற்சி அதிகமாக தேவைப்படுகிறதுன்னு அர்த்தம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோன்னே சொல்லிகிட்டு அது கஷ்டமே அதிகமாகிடும் முயற்சி அதிகமாக தேவைப்படுகிறது பல்வேறு துன்பங்களை கடந்து முயற்சியை இடைவிடாமல் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சி தான் விடைவிடாத அந்த எஃபர்ட்டை விடப்படாது எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிக்கணும் அப்படி முயற்சி பண்ணி அடையப்படுறதுனால அவருக்கு துர்காய நமகா கஷ்டப்பட்டு அடையப்படுபவர் கஷ்டப்பட்டு அறியப்படுபவர் அந்த கஷ்டப்படுறது சந்தோஷமாக கஷ்டப்படுறோம் நம்ம கஷ்டப்படுறதோ கஷ்டப்படுறோம் நிலச்ச ஆனந்தத்துக்கு கஷ்டப்படணும் நிலையில்லாத ஆனந்தத்துக்கும் நிலையில்லாத வாழ்க்கைக்கும் நம்ம கஷ்டப்படக்கூடாது எந்தக்கு அதில் போய் நம்ம எஃபர்ட் எல்லாம் போட்டு வீணாக்கணும் நிலையான உயர்ந்த மெய்ப்பொருளுக்காக நம்முடைய முயற்சியை பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு தெரியுது இனி துராவாசகா துராரிகா இருக்குது துராவாசோ துராரிகா துர்லபா துர்கமஹா துர்கஹா துராவாசகா துராரிகா இன்னும் ரெண்டு நாமங்கள் இருக்கு அடுத்த வகுப்பில் அந்த நாமங்களுக்கு பொருளை பார்க்கலாம் இந்தளவில் இந்த விஷ்ணு சாஸ்தனா வகுப்பை இன்றைய முறை இந்த முறையில் இந்த இந்த வாரம் இந்தளவில் நான் பூர்த்தி பண்ணுகிறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாஷோத்தமம் நமஸ்தய சகசிரமூர்த்தே சகசிரபாட்சிபாஹவே சகசிரே புருஷா சாஸ்வோட்டிணே நமவிந்தமீர்விதோவிந்த சூமாராஜி ஜை ஆதிகுருநாஸ்வீ